வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் பானு கோபன் யுத்தப்படலாம் இரவி வந்து உற்றுழி எழுந்து சூர்மகன் மரபுழி நாள் கடன் செருவினில் உடைந்திடும் சிறுமை சிந்தியா பொரு மாயையைப் போற்றல் மேயினான் போற்றினன் முன்னொரு பொழுதின் மாயவள் கோல் தொழில் கன்றிய குமரன் முன்னரே தோற்றினள் நிற்றலும் தொழுத கையினன் பேற்றினை உன்னியே இணைய பேசுவான் தாதி தன்கேள் சண்முகத்தவன் தூதுவனோடு போர்த்தொழிலை ஆற்றினேன் ஏதமில் மானமும் இழந்து சாலவும் நோதக உழந்தனன் நீங்கினேன் துன்னலரோடு போர் தொடங்கியீற்றினில் பின்னிடுவார் பெரும் பிழையும் பெற்றனன் என் இனி வரும் பழி இதற்கு மேலென்றான் அன்னது மாயை கேட்டு அரைதல் மேயினாள் மறை நெறிவிலக்கினை வான் உலோத்தமைச்சிறை வைத்தனை தேவர் கோமகன் முறையினை அழித்தனை முனிவர் செய்தவம் குறை உருவித்தனை கொடுமை பேணினாய் ஒவ்வொரு தன்மையால் உயிர்கள் போற்றிடும் மூவரும் பகையனின் முனிவர் தம்மொடு தேவரும் பகையனின் சேனில் உற்றுலோர் ஏவரும் பகையனின் எங்கன் வாழ்த்தியால் பிழைத்திடும் கொடுநெறி பெரிதும் செய்தலால் பழித்திரம் பூண்டனை பகைவர் இந்நகர் அழித்து அமரியற்றிடவர்குத் தோற்றனை இழைத்திடும் விதி இனையாவர் நீங்கினார் நூற்று இவன் பல பல நுவலின் ஆவதி மாற்றரும் திரளுடைய மன்னன் மைந்தனி சாற்றுதி வேண்டுவ தருவன் என்றலும் ஆற்றமும் மகிழ் சிறந்து அனையன் கூறுவான் நின்று அமரியற்றியே நெண்ணல் என்றனை வென்றனன் ஏகிய வீரபாகுவை இன்று அணிகத்தொடும் ஈறு செய்திட ஒன்று ஒரு படையினை உதவுவாய் என்றான் அடல்வலி பிழைத்திடும் அவனன் சொற்றன கெடலரும் மாயவள் கேட்டு தன்னொரு படையினை விதித்து அவன் பாணி நல்கியே கடிதினில் ஒரு மொழிக் கழறல் மேயினாள் மற்ற இது விடுத்தியால் மறையில் கந்தவேல் ஒத்தனை பிறர் தமை உணர்வை வீட்டியே சுற்றிடும் வாயுவின் தொழிலும் செய்யுமாள் இற்றையில் செயனதே ஏகுவாய் என்றாள் உரைத்திவை மாயவள் உம்பர் போந்துழி வரத்தினில் கொண்டிடும் மாயமாப்படை பறித்தவன் நெருநலிற்பழியை நீங்கியே பெருத்திடும் பெருமிதிக் கூடினை சீர்புறத்திருக்கி மெய்சரித்து சாலிகை கார்பெரும் கொடு மரம் கரம் கொண்டு இன்னதோர் போர் பெரும் கருவிகள் புரைந்து தோன்றினான் கால்படையழல் படை காலன் தொல்படை பார்ப்படு மதிப்படை பருதியோன் படை மால் படை அரண் படை மலரையன் படை மேல்படு சூர்மகன் எடுத்தல் நேயின மேனவப்படை மதில் விரவு சாலையுள் பானவப்படை கொடுவாய்தல் போந்தனன் ஆனவப்படை தருமாடல் வில்லினான் தானவப்படைஞர்கள் தொழுது தாழ்ந்திட சயந்தனைப் பொருதிடும் தார்ப்பை தோழினான் சயந்தனைப் பொறுதாள் சமரில் கொண்டதோர் சயந்தனத்து ஏறினன் தகுவர் யாவரும் சயம் தனைப் பெருகையெனாசிசாற்றவே ஒப்பருசெருனர்மேல் உருத்துப்போர் செய்ய துப்புருசூர்மகன் தொடர்கின்றான் என செப்புரும் ஒற்றர்கள் தெரிந்து போம் என எழுந்து போந்தவே பரிபதினாயிர வெள்ளம் பாய்மத கரி பதினாயிர வெள்ளம் காமர்தேர் ஒரு பதினாயிரம் வெள்ளம் ஒப்பிலா இருபதினாயிரம் வெள்ளம் ஏனையோர் நால்படை இவ்வகை நடந்து கோமகன் பால் பட விரவின பரவு பூழிகள் மால்படுப்புணரி நீர் வரப்பச் சூழ்ந்ததால் மேல்படு முகில் இனம் விசையவந்து என திண்திரணிகமி சென்ற பூழிகள் மண்டலம் முழுவதும் வரைகள் யாவையும் அண்டம் விழுங்கியே அவைகள் அற்றிட உண்டலின் அடைத்தன உவரிமுற்றுமே முரசொடு துடி குட முழவம் சல்லறி கரடிகை தண்ணுமை உடுக்கை காகலம் இரலைகள் ஆதியாம் இயங்கள் ஆர்த்தன திருநகரழியும் என்று அறற்றும் செய்கை புழை உடை கற்பினர் உரையில் சென்றிடா தழை உடைப்பிடிக்கு நீர் தணிக்கும் வேட்கையால் புழை உடை தனிக்கிப் பொங்குசோல் மழை உடைத்திடுவன மதம் கொள் யானை ஏ கார்மிசைப்பாய்வன கதிரவன் சிலையில் பாய்வன பார்மிசைப்பாய்வன பாரிடத்தவர் போர்மிசை பாய்வன புறவி வெள்ளமே அருளிலராகி அவுணர் மாண்டொழித் தெருளும் அவ்வ தெரிவை மாதர்கள் மருளொடு துன்புறும் வண்ணம் காட்டல் போல் உருளுவிறங்குவ உலப்பில் தேர்களே கரிந்திடு மேனியும் கணிப்பில் தானவர் தெரிந்திடு மாலை சூழ் செய்ய பங்கியும் விரிந்திடு நஞ்சு பல்லுருவமே உரி எரிந்திடுமங்கான்றென்ன தோன்றுமே பொங்குவெம் கதிர்போன்று ஒளிர்பூனினர் திங்கள் வாழ் ஏயிற்றார் முடி செய்ய அவர் தூங்கார்புதற் பொன்புவர் தூங்குவேலங்கையாளர் அசனியின் துழா நீளமர்க்கு நிருநலில் போந்து பின்வீழு இதற்கு உடைந்தார் தமை வீட்டுதும் வாழினுக்கு இரையா வென்று வாய்மையால் சூழிசைத்து தொடர்ந்தனர் வீரரே கோடு தேரின் உவாக்களின் மாணவர் நீடு கையின் நிவந்துருகேதனம் ஆடிவிண்ணை அழாவுவதாறுவை கூடவே கொல்கொடி எனும் தன்மையா கோலின் நோங்கு கொடியும் கவிகையும் தோலும் ஈண்டலில் சூழ் இருளாயின மாலை சூழ்குஞ்சி மாணவர் வன் கையில் வேலும் வாழும் பிறவும் வில் வீசுமே இன்ன தன்மை இயன்றிடத்தானே துண்ணு பாங்கரில் சூழ்ந்து படர்ந்திட மன்னன் மாமகன் மாநகர் நீங்கியே பொன்னவாம் புரிசை போயினான் போய காலைப்புறம் தனில் வந்திடும் வேயினோர்களின் வெம்பரி மாமுகம் ஆயிரம் கொள்ளவுணனை நோக்கியே தீய சூர்மகன் இன்ன செப்புவான் களம் தன்னில் படர்ந்து நீ மாசிலா கண்ணுரிய பேசல்லாற்று மன்னன் நாணையின் மண்டமராற்றியே தன்னை என்று தடி திசை பெற்றிட உன்னி வந்தனன் ஒல்லையின் ஏகுதி முன்னை வைகளில் போர் என்றும் முன்னலாய் மாற்றம் எனது உரையாகவே வென்றியோடு புகன்றனை மீழ்க என நின்ற தூதனை நீச்சன் விடுத்தலும் நன்று இது என்று நடந்து முன் போயினான் ஏமகூடம் எனப் பெயராகிய காமர்பாசரை கண்ணகல் வைப் புரி நம்பிக்கு இழவலாம் தாம மார்பனை சாற்றுவான் எல்லை தன்னை எரிஞ்சிறை வீட்டிய மல்லலங்கழல் மன்னவன் மாமகன் ஒல்லை இப்பகல் உன்னுயிர் மாற்றுவான் செல்லுகின்றன செப்பிய சூழினான் ஏவினான் என்னை இத்திரம் கூறியே கூவி நின்னை கொடு வருவாய் என மேவலாழ விரை இந்த அமர்கேகு நாவலோ எனவே நவின்றானோ தூதன் இவ்வகை சொற்றெர்மிற்றலும் மூதகும் திரள் மொயம்பன் நகைத்தியான் ஆதவன் பகை ஆறுயிர் உண்டிடப் போதுகின்றனன் போய் புகழ்வாயன்றான் ஒற்றன் நித்திரம் ஓர்ந்துவுடன் மீடலும் செற்றம் மிக்க திரல் கெழு மொய்பினான் சுற்றமோடு தலைவர்கள் சூழ்ந்திட கொற்ற வேல் கை குமரன் முன் எண்ணினான் எங்கும்மாகி இருந்திடும் நாயகன் பங்கையப் பொற்பதத்தினைத் தாழ்ந்தெழி செங்கை கூப்பி முன் நிற்றலும் செவ்வியோன் அங்கன் உற்றதறிந்து நிறுதன் தனிமகன் உன்னை முன்னி உரனு போந்துளான் துன்னு தானை துணைவர்கள் தம்மொடு முன்னை வைகளின் ஏகுதி மைம்பி நோய் போயெதிர்ந்து பொருதி படைகளாய் ஏயவற்றிற்கெதிரெதிர்தூண்டுதி மாயை வஞ்சன் பொரிந்திடின் வந்து தூய தூயவேற்படை துண்ணென நீ குமார போதி என்று புகன்றிட அப்பணி மீது கொண்டு விடை கொண்டு புங்கவன் பாதம் வந்தனை செய்து படர்ந்தனன் தூது போய் துணைவுளார்களும் சுற்றம் உள்ளார்களும் கணவர்த்தங்களில் காவலர் யாவரும் அணிகொழ்த்தேற்புக ஆடலம் தோழினான் இணையிலாத்தன் இரதத்தில் ஏறினான் ஏரும் எல்லையில் இச்சையில் நோக்கியே ஊரில் பூதரோர் ஆயிர வெள்ளமும் மாறில்லாத வரையும் மரங்களும் பாரு உலாவு படையும் கொண்டு எய்தினார் சாரதங்கிழ் தானைகள் ஏண்டிய காரினங்களில் கல்லனார்புற வீரமொயம்பின் விடலையைச் சூழ்ந்தனர் ஆறும் விண்ணவராசி புகன்றிட நேன காலை விஷயம் கொள் மொயம்பினான் தானையானவும் தம்பியர் யாவரும் ஏனையோர்களும் ஈண்டச் சென்றான் பானு கோபன் படரும் பரந்தலை தேர்த்திடும் பார்கிடம் செரியும் வெள்ளமும் கார்த்திடுதானவக் கடலும் நேர்புரி ஆர்த்தனர் இகலினர் ஆற்றல் கூறியே போர் தொழில் முறையினை புரிதல் கோடுகள் முழங்கின குறுங்கண் ஆளி பீடு உரை இரட்டின பேரி ஆர்த்தன மூடின வலகைகள் மொய்த்த புள்ளினம் ஆடினன் நடுவனம் அமரர் நோக்கவே இலை அயில் தோமரம் எழுத்தண்டுமழு வலமுடுவ சிறம் மாழிமாப்படை தொலை வரும் முத்தலை சூலமாதியிலை பொதி சிந்தினா முத்தலை கழுவடு முசலம் வெங்கதை கைத்தல திருந்திடு கணிச்சி மைத்தலை பருப்பதம் மரங்கள் ஆதிய அத்தலை பூதரும் ஆர்த்து வீசினார் பணி சுடர் வாழினால் பாணி சென்னி தோல் துணித்தனர் குற்றினர் சுரிகை ஆதியால் குணிப்பரும் எழுக்கதை கொண்டு தாக்கினார் கணப்படையோடு பொறும் அவுணர் பிடித்தனர் அவுணரை பிறகு கைகளால் அடித்தனர் கிழித்தனர் அணிய கந்தரம் ஒடித்தனர் மிதித்தனர் உருட்டுகின்றனர் குடைத்தனர் எழுக்களால் போதவீரரே வாசியும் பயவரும் மாய சாரதராசருகரங்களால் அள்ளி அள்ளியே காய்ச்சினை இவங்களில் கணிப்பில் தேர்களில் வீசி நின்று எற்றினரவையும் வீழவே போதவெங் கடல்களும் ஊழிவன்னியும் மேதகு வலிகொடுவிகுழி வீங்கியே ஆதியின்மாறு கொண்டமர் செய்தாலெனரும் பொதிட்டாரோ உழகு இயலவுணரும் கொடிய பூதரும் கழகு எனும் உரை பெரு களத்தில் போர் செய்ய ஒழுகிய சோரியாறு ஊனை வேட்டுவுலாய் முழுகிய கரண்டம் பின் வைத்த புள்ளெலாம் துணிந்தன கைத்தலம் துணிந்தன துணிந்தன கைத்தலம் துணிந்த தோல் துணை துணிந்தன சென்னிகள் துணிந்தன கழல் அடி துணிந்தனார் மொயம்பும் மற்றனர் அடித்துணையற்றனர் அங்கையற்றனர் வடித்திடும் கற்பொடு வலியும் மற்றனர் துடித்தனர் அவுணரும் அநேகர் துஞ்சி வசை உறும் அவுணரின் மன்னர் யாவரும் இசை பெருபூதரின் இறைவரும் கிழி திசையொடு திசையதிர் செய்கை போலவே அசைவீலராகின அமரதாற்றினார் மால் கிழர் தீயவர் மலைக்குள் சென்னியை கால் கொடு தள்ளினர் களே வரந்தனை பால் கிழர்பிலத்தினுட்படுத்துச் சென்றனர் தோல்களை உரித்தனர் சூல பாணி போல் அரித்திரள் அடக்கினர் அவுண வீரர் தம்பரத்தினை உழித்தனர் மாயனூரியே புரத்தினை அழித்தனர் போரின் மாதொடு நிறுத்தம் மதியேற்றினர் நிமலன் போலவே கங்குலின் மேனிய ராழிக் கையினர் துங்கமொடு அவுணரை தொலைத்துத் துண்ணனர் சங்கமதிசைத்தனர் தண்டம் தாங்குவார் செங்கண்மால் பொறுவினர் சிலவெம்பூதரே அயற்மால் கரி வேசுலாய் குயற்றிய மணினிடும் கோடு வாங்குவார் உயர்படுகற்பமங்கு ஒன்றில் ஏனத்தின் ஏற்றினை பறித்திடும் குமரன் என்ன வேலைப்பையில் கரிமுகம் கொண்டு பூதர்தம் மலை மறைந்தனர் மறித்தும் தோன்றிய அல மறு உணவீரரில் சிலர் சிலர் தாரகன் செயற்கை மாடுபதனர் மலர் சலதி வேலையின் பலர் சலந்தரன் போல் உடல் கிழிந்தனர் போன்றவர் பிறரிலா பூத நாயகர் மூன்றிலைப்படைகளின் மூழ்கி தீமை போய் வாந்திகள் கதியும் வாலுணர்வும் எய்தியே தோன்றினர் அந்த காசுரனைப் சிலர் இலக்க வீரரும் என்னை விளக்கில் வில்லுமிழ்கனை மிடைந்த கணவீரர்களும் மேலவருமாக அடைந்து அமர் இயற்றி அவுணப்படைகள் மாய தடிந்தனர் ஒழிந்தனர் தடம் புனல் குடங்கர் உடைந்த வழி சிந்தியன ஓடியனன்றே ஓடியது கண்டனன் உயிர்த்து நகை செய்தான் காடு கிளர் வன்னி எனவே கனலுகின்றான் ஆடல் செய்யமுன் நீ ஒரு அடர்ச்சிலை எடுத்தான் தோடு செரிவாகை புனை சூரணருள் மயந்தன் வாகு கடிது நோக்கி ஏக விடுக என்று இரவிதன் பகையம்ப வாகன் இனிது என்று பறிபூண்ட இரதத்தை வேகமுடு பூதற் படை மீது செலவிட்டான் பாரிடர்கள் சேனையிடை பானுவை முய்ந்தோன் சேருதலுமா அங்கு அது தெரிந்து திரல் வாகுசார் ஒரு பெரும் துணைவர் தம்மொடு விரைந்தே நேர் எதிர் புகுந்து வரும் நெடும் சிலை எடுத்தான் எடுத்திடும்பில் வீரனை எதிர்ந்த அவுணன் மைந்தன் வார் வார்சிலை வளைத்து தடித்தன குணத்து ஒலிதனைப் புரிய அண்டம் வெடித்தன முடித்தலை துளக்கினார்கள் எண்ணில் பல கோடி உரும் ஏறு உருவம் ஒன்றாய் வண்ணம் மிகு மின்னிடை மறைந்து ஒலி செய்தென்ன விண்ணுரிவந்த வியன் வீரன் நன்னலர் துணக்கம் உரநாணி செய்யெடுத்தான் நானொலி செவித்துணையின் நஞ்சமென எய்தத் தூணிகளும் வாகுடைய சூர்மதலை சீறி வா நிலவு கான்ற பிறை வாழி உலவாமல் சேன நில நுண் திசைகளும் சரியவிட்டான் மாமுருகவேள் இளவன் மற்ற அது தெரிந்தே காமர்பிரை போன்று கதிரென்ன வெயில் கான்று தீ முகமதாமளவில் செய்ய சரமாறி தூமுகிலும் நாணம் உறவே நெடுது தூர்த்தான் ஐயன் விடு வெஞ்சரமும் அஞ்சும் வெய்யன் விடு வெஞ்சரமும் மேவி எதிர்கவ்வி மொய்யுடை அராவினமுனிந்தி கலிவெம்போர் செய்வதனமாறு சிந்துவன தம்மில் கரிந்திவாமுகில் கடந்தனவானவர் புரிந்திடு சேன் நரி புகுந்தனமாலையன் இருந்திடும் ஊரையும் இகழ்ந்தன போயின திரிந்தன சாரிகை சிறந்தவர் தேர்களே தென் திரை நேமிகள் சென்றன சூழ்வன என் திசை மாணவர் எங்கனும் ஏகுவ மண்டலமால் வரை மண்டி உலாவுவர் அண்டம் உலாவுவ அங்கு அவர் தேர்களே மங்குலின் மேலதோ மண்டலம் ஆர்வதோ செங்கணன் ஊறதோ தென்திரை சேர்வதோ இங்கு உளர் ஏறு தேர் எங்கு உளவோ என சங்கை இன்னாடினார் தங்களில் வான் குளோ மண்மாமுகில் வண்ணமது ஆயினர் அன்ன தொல் வீரர்கள் அண்மிய தேரவை மின்னுவின் மேபுவ வெம்மையில் வீசிய துண்ணிய வாளிகள் தொன்மழை போல்வே ஆ அங்கு தூங்கலியில் வாசிகள் தூண்டிய மேலவர் தீங்கதிர்வாளிகள் சேன்புடை சூழ் உரையேங்கோடினீண்டியவான் உளோ பூசல் இவ்வகை புரிந்திடுகின்ற ஒழிப்புரை தீர் வாசவன் மகன் தனைச் சிறை செய்திடும் வலியோன் ஆசுகங்களில் ஆசுகம் ஆயிரம் தூண்டி ஈசன் மாமகன் சேனை நாயகன் நிறத்து எய்தான் ஆகமீதியிலோர் ஆயிரம் பகழிப்புக்கு அழுந்த ஏக வீரனாம் இளவலும் முனிவு கொண்டிய விவாகை வெங்கனை பத்து நூறு அவுணர்கோன் முதலை பாகுமாக்களும் இரதமும் ஒருங்குற படுத்த படுக்க வையவன் வேறு ஒரு மேல் பாய்ந்து தடக்கை வில்லினை வளைக்கும் முன் ஆயிரம் சரத்தைத் தொடுக்க மற்றவன் உரம் தனை போழுதலும் துளங்கி பூதராத்திடு துழனியைக் கேட்டலும் பொறுமை காதில் வெவ்விடம் வய்த்திடுத்திறனெனக் கனன்றே ஏதமில்லதோர் பண்ணவப்படைகளாலிமைப்பில் தூதன் ஆற்றலை தொலைக்கு வன் யான் என துணிந்தான் இணையில் சூர்மகன் வார் உணப்படைக்களம் எடுத்து பணிது கொண்ட கார் தன்னில் பூட்டி நீ படர்ந்து கணிதம் இல்லதுவோர் நித்தமாய்சாரதணத்தை துணைவர் தங்களை தூதனை முடிக்க என தொடுத்த தொடைப்பெறும் படை கடை முறை உலகு எலாம் தொலைக்கும் அடல் பெரும் கடல் ஏழினும் பறந்து போயான்று தடப்பெரும் புனல் நீத்தமாய் விசும்பினை தடவீடு பெரும் குரல் காட்டியே ஏகியது இமைப்பில் கண்டவானவர் துளங்கினர் பூதரும் கலக்கம் கொண்டு நின்றனர் உணர்திலர் துணைவரும் குலைந்தார் அண்டர் நாயகர்க்கு இளையவன் நோக்கியே அகிலம் உண்டு உலாவரும் அங்கிமாப்பெரும்படை வைத்தான் புகையெழுந்தன வெம்மையும் எழுந்தன புலிங்கத் தொகை எழுந்தன நெகிழிகள் எழுந்தன சுடரின் வகை எழுந்தன பேர்வொலி எழுந்தன வன்னிச்சிகை எழுந்தன செரிந்தன வானமும் திசையும் முடிக்கல் உற்ற தீப்பெரும் படை சரியமோ தண்டம் வெடிக்கல் உற்றனவற்றின் நகந்தை மீன் தொகுதி துடிக்கல் உற்றன சுருங்கின அளக்கொல்கிரிகள் புடிக்கல் உற்றன தளர்ந்து மெய் பிளந்தனள் புவியும் தீர்த்தன் ஏவலோன் விடுபடையின் நணஞ்சென்று மூத்தம் ஒன்றினில் வருணப்படையினை முறுக்கி நீர்த்திரை பெருநீத்தமும் உண்டு மேல் நிமிர்ந்து போர்த்ததாம் எனச் சுற்றியது அவணர் ஓன் புறத்தில் சுற்றுகின்ற அப்படையினைக் கண்டு சூர்புதல்வன் சற்றம் மேல் கொண்டு மாறுதப் பெரும் படை செலுத்த மற்ற அது ஊழி வெங்கால் உருக்கொண்டு மன்னுயிர்கள் முற்றும் மண்டபம் துளங்குறச் சென்றது முழங்கி மாதப்படை சென்று தீப்படையினை மாற்றிச் சாரதப்படை மேலடவருதலும் தடந்தோள் வீரன் மற்ற அது கண்டு வெம்பனிப்படை விடுத்தான் சூரிய தனிக்கடவுளும் தன்புளம் துளங்க ஆயிரம் பதினாயிரம் இலக்கமோடு அனந்தம் தீய பஹ்ரலைப் பன்னகத் தொகுதியாய்ச்செறிந்து காயம் எங்கனும் நிமிர்ந்து செந்தி விடம் கான்று பாயிரும் சுடற்கதிரையும் மறைத்தது படத்தால் வெங்கண்ணாக உழழுகின்ற அங்கியும் விடமும் மங்குள் வானமும் திசைகளும் மாநில வரைப்பும் எங்கும் ஈண்டிய இரவினில் புவியுளோர் யாண்டும் பூங்கு தீச்சுடர் அளப்பிலமாற்றுதல் போல உலவை மாப்படை உண்டிடுமங்கியை ஒருங்கே வலவை நீர்மையால் தம்முழை வரும்படி வாங்கி அழகியில் வெம்பணி விடுத்து என அன்னவை உமிழ்த்தி உலவுகின்றன புகை எனக் கொடுவிடம் குழுமா இணைய கொள்கையால் பன்னகப் பெரும் படையேகி உணம் எதிர்ந்திடு மாறுத படையினை முனிந்து துணைய உண்டு தன் மீமிசைச் சேரலும் தொல்நாள் கனலியைத் தலை கண்டகன் கண்டான் இன்னதே இதற்கு எதிரென உணர்கோனெண்ணி பொன்னிரும் சிறைக்களுழன்மாப்படையினைப் போக்க அன்னதியேகலும் வெறுவியாற்றலின்றாகி பன்னகப்படை எரிந்தது கதிர்கண்ட பனி போல் ஆல வெம்பனிப்படை முறிந்திடுதலும் ஆர்த்துக் காலவேகத்தின் உவணமாப்பெரும்படை களுடன் கோலமெண்ணில புரிந்து நேர்வந்திட குறிசில் மேலை நந்தியன் தேவன்மாப்படையினை விடுத்தான் சீற்றம் ஆய் அண்ணல் நந்திதன் பெரும்படை செலுத்த நூற்று நூறு நூறு ஆயிர கோடினோன் கழற்கால் ஏற்றின் மேனி கொண்டு உலகலாம் ஒருங்குறையின்றி ஆற்றவே இது உயிர்த்து ஆர்த்தது மூ தண்டம் அதிக களன் எனப்படுநூபுறம் கழல் இடை கலிப்ப அளவையில் கிங்கிணித் தாமங்கள் கந்தரத்தார்ப்ப ஒளிரு பேரி மிளண்ட கோளகை இணை உறிஞ்ச பலரும் நீண் மறுப்பு உலகெல்லாம் அழைப்ப வந்தது வே நிறையெறிந்திடும் அளக்கர் உண்டு உளவு சேன்முகிலின் நிறை எறிந்தது பரிதி தேர் எறிந்தது நெடிதாம் தரையெறிந்தது திசைக்கரியறிந்தது தடம் பொன் வரையறிந்தது குலகிரியறிந்தது மறுப்பால் நந்தி மாப்படையின்னணம் ஏகியே நணுகி வந்த காருடப்படையினே விழுங்கி மாற்றலனை சிந்துகின்றனர் என்று சென்றிடுதலும் தெரியா அந்தகன் படை தொடுத்தனன் அவனற்கு அரசன் தொடுத்த அந்தகப்படையையும் விடைப்படை துறந்து படுத்து வீட்டியது அன்னதன் மிடலினை பாரா கடித்து மெல் இதழ் அயன் படைக்கலத்தை எடுத்து வீசினன் இந்திரன் பதிக்கணுக்கு ஏந்தோன் வீசு நான் முகப்படைக்கலம் வெகுண்டு ஈசன் பூர்திதன் படையினைக் காண்டலும் இடைந்து நீசன் ஏவலின் வந்தனன் நின்பரவு உணரேன் காய்ச்சினம் கொளேல் என தொழுது உடைந்தது கடிதின் நூல்முகத்தினில் விதித்திடு நூற்று இதழ் இருக்கை நான்முகப்படை பழுதுபட்டு ஓடலும் நகைத்து வான்முகத்தவரார்த்தனரது கண்டுமைந்தன் சூன்முகக் கொண்டல் மேனியன் பெரும்படையே தொடுத்தான் ாளினும் முடியலாது அவன் மகன் உந்தும் ஆழியான் படையாண்டுமால் உருவமாயமைந்து கேழில்லைபடை தாங்கி மாயத் தொடும் கிழுமி வாழி நந்திதன் படை மலைந்தது மன்னோ நாரணன் படை நந்தி படைக்கு எதிர் நணுகி போர் இயற்றியே அது கண்டு புனிதன் சூரர் இத்திரல் சிந்திடச் சிம்புளாய்த் தோன்றும் வீரபத்திரப் படையினைத் தொழுதனன் விடுத்தான் ஏயது ஆகிய வீரபத்திரப்படை எழுந்து போய காலையின் நந்திதன் படையதிர்பொருத மாயவன் படை தொலைந்தது மதியொடு திகள் ஆயிரம் கதிரோன் வரக் கறந்தவாறு அதுபோல் நாயகன் படை தொலைந்திடுதலும் தெரிவான் அங்கண் நாய் புறாயமைப்பினில் அகிலமும் அழிக்கும் எங்கள் நாயகன் படையினைத் தூண்டுதற்கெடுத்தான் வெங்கண் ஆயிரம் கதிரினைச் செயல் இல்லது ஓர் எம்பிரான் தொல்படையை அடுத்து வஞ்சனம் கந்தம் தூபிகை வணி விளக்கமுதம் நெஞ்சினில் கடிதூய்த்தனன் பூசனை நிரப்பி விஞ்சும் அன்பினால் வழுத்தியே தொழுதனன் விடுத்தான் தாதையாய் அவன் படைக்கலம் விடுத்திடும் தன்மை காதல் மாமகன் கண்டனன் தானு மக்கணத்தில் ஆ அதிநாயகன் படைதனை எடுத்தனன் அழியால் போதனீடுதன் புந்தியால் அரிச்சனை புரிந்தான் வழிபடும் தொழில் முற்றிய பின்முரமுதலை அடிதகன் மகன் விடுத்திடும் படைக்கு மாறாகி விழுமியதாயன் மேழுதியால் என வேண்டி தொழுதியாவர்க்கும் மேலவன் படையினைத் தொடுத்தான் தூயன் விட்டிடு சிவன் படை எழுதலும் தொல்லை தீயன் விட்டிடு பரன்படை எதிர்ந்து நேர் சென்றது ஆய அப்படை இரண்டு மாறு ஆகிய வழிக்கு நாயகத்தனி ஒருத்திற வடிவமாய் நண்ணீ கூழிக்காலினை ஒரு புடை உமிழ்ந்தன உலவா சூழிப்பாய்ப்புகை ஒரு புடை உமிழ்ந்தன தொலைக்கும் பாழிப்பேரழல் ஒரு புடை உமிழ்ந்தன பலவாம் ஆழித்தீவிடம் ஒரு புடை உமிழ்ந்தன அவையே கூலி மேலவர் தொகையினை அளித்தன கொடிதாம் காளி மேலவர் தொகையினை அழித்தன கடுங்கள் ஞாழி மேலவர் தொகையினை அழித்தன நவை தீர் ஆளி பேயினங்களை ஒரு புடை உமிழ்ந்தன பிறங்கி மூய தொல்லிருள் ஒரு புடை உமிழ்ந்தன முழங்கு மாயைத் தன்கணம் ஒரு புடை உமிழ்ந்தன மரளி தீயத்தம் குழு ஒரு புடை உமிழ்ந்தன செறிய எண் தருங்கடல் அளப்பு இல கான்றன எரிகால் கொண்டலின் தொகை அளப்பு இல காண்டன கொலை செய் சண்ட விம்பனி அளப்பில காண்டன தபன மண்டலங்கள் ஓரளப்பில காண்டன அனந்த கோடியர் புட்கலை இறைவரை அளித்த அனந்த கோடியர் கறிமுகத்தவர் தமையளித்த அனந்த கோடியர் அறிமுகத்தவர் தமையளித்த அனந்த கோடியர் சிம்புள் மேனியர் தமையளித்த ஏரு வெம்பரி வயப்புலிவல்லியம் யாழி ஹீருமால்கரி தேரொடுமான மேல் சேர்ந்து மாரியில் பற்படை சிந்தியே முனிந்து மேல் வருவான் வேறு வேறு இயங்கும் ஒரு திரகணங்களை விதித்த ஆரணன் படை அளப்பீல தந்தன ஐவர் ஷாரணன் படை அளப்பீல தந்தன தந்த வாரணன் படை அளப்பில தந்தன வளத்தின் காரணன் படை அளப்பில கடிதின் வாயுவின் படையெண்ணில புரிந்தன மரளி ஆயவன் படையண்ணில புரிந்தன அளக்கர் நாயகன் படை எண்ணில புரிந்தன நகை தீயவன் படையண்ணில புரிந்தனிய கல்பொழிந்தன நெகிழிகள் புழிந்தன கணக்கு யில் செல் பொழிந்தன கணிச்சிகள் பொழிந்தன திகிரி எல் பொழிந்தன சூலம்பேல் பொழிந்தன ஈண்டும் வில் பொழிந்தன சரமழை பொழிந்தன விரைவில் இம்முறை உருவ நல்கியம்பிரான்படையிரண்டும் மைம்மலிக் கடலும் வானும் மாதிர வரைப்பும் பாரும் கொம் என விழுங்கி அண்டக் பிளந்து மேல் போய் தம்மின் மாறு நின்று சமர்த்தொழில் புரிந்த அன்றே பற்றிய அளக்கறிழும் வறந்தனவான் தோய் கங்கை முற்றிய புறத்தில் ஆழி முடிந்தது அவ்வண்டத் தப்பால் சுற்றிய பெருநீர் நீத்தம் தொலைந்தனான் டெய் வைப்பில் பற்றிய உயிர்கள் யாவும் பதை பதைத்து இறந்த அம்மா எரிந்தன நிலனும் வானும் எடிந்தன முடிந்து மேறுப் பொறிந்த நாடுவின் சூழல் பொடிந்தன இரவி தேர்கள் நெறிந்தனாண்டம் யாவும் நிமிர்ந்தன புகையின் ஈட்டம் கரிந்தன கிரிகள் ஏழும் கவிழ்ந்தன திசையில் யானை அலைந்தன சூரை வெங்கால் வடவைச் செந்தி குலைந்தன பிலங்கள் ஏழும் குலுங்கின அண்டப்பித்தி உலைந்தன உயிர்கள் யாவும் உடைந்தன தெரிந்தவானோர் தொலைந்தன கமடனாகம் சுருண்டன புரண்ட மேகம் பூமகள் புவியின் மங்கை பொறுமையை துளங்கி ஏங்கித் தாமரைக் கண்ணன் தன்னைத் தழுவினர் இருவரோடு நாமகள் வெறுவி ஓடி நான் முகர் புல்லிக் கொண்டாள் காமனே இருகப் புள்ளி இறதியும் கலக்கம் உற்றாள் மற்றள முனிவர் தேவர் மடந்தையர் தம்மை புள்ளி நிறலும் ஆற்றார் ஒய்யும் நெறியும் ஒன்றில்லாராயும் உற்றிடும் அச்சம் தன்னால் ஓடினர் வனத்தீச்சூழ பெற்றிடும் பரழ்வாய் கவ்விப் பெயர்ந்திடும் பிணாக்களே போல் திரண்டிடு பூத வீரர் தியங்கினர் இலக்கரானோர் மருண்டனர் துணைவர் தாமும் மயங்கினர் வீரர் சூழ்ந்தார் புரண்டனர்வுணர் யாரும் பொடிந்தன படர்ந்த தேர்கள் உருண்டன களிருமாவும் ஒருவனே அவுணன் நின்றான் ஆழி சூழ்மகேந்திரத்தில் அமர்த்தரும் அவுணர் முற்றும் சூழுமித்தீமை நோக்கித் துண்ணென வெறுவி மாழ்கி ஏழிறு திறத்தவான உலகங்களியாவும் மாயும் ஊழினாழி இது கொலோ வென்று உலைந்தனர் கொலைந்த மெய்யார் பிளந்தன வளைந்த சூரை ஆறழல் பரவிற்றம்மா ஆதவன் ஊர் உரை சனங்கள் யாவும் உழைந்தன புகுந்ததென்னோ தேருதிர் என்று சூரன் ஒற்றரை தெரியவிட்டான் விட்டிடுகின்ற ஒற்றர் செல்ல முன் விரைந்து போரில் பட்டது தெரிந்து தூதர் ஒரு சிலர் பணிக்கு நெட்டிரு விசும்பின் நீந்து இறைவன் தன்னை கிட்டினர் வணங்கி நின்று அங்கு இனேன கிளத்தல் புற்றார் ஐயக்கேள் உனது மைந்தன் அலறிதன் பகைஞன் நின்னல் எிய தூதனோடும் இருஞ்சமர் விளைத்துப் பின்னர் தெய்வதப் படைகள் உயித்துச் செகமலாமழிக்கும் மேலூன் வெய்யதுவோர் படையைத் தூண்ட அவனும் அப்படையை விட்டான் அப்படையிரண்டும் ஆகி அகிலமும் ஒருங்கே உண்ணும் ஒப்பு யில் பல் உருவம் எய்தி செலவிற்றாகி துப்புட அண்டம் முற்றும் தொலைத்து அமர் புரிந்தமாதோ இப்பரிசு உணர்ந்தது என்றார் இறையவன் வினவிச்சொல்வான் இரவியை முனிந்தோன் நொக்கன் இறையவன் படையை யாரும் வெறுவரவிடுத்தும் என்னும் வென்றிலன் ஒற்றன் தன்னை நெருநலில் சிறிய நாகனந்தோ குருவு கண்டு எல்லாது ஆற்றல் உணர்வதே உணர்ச்சி என்றான் வெறுவரும் இணைய பான்மை விளைந்திடையம்பிரான் தன் பொறுவரும் படைகள் தம்மில் பொருதன ஆடல் உன்னி ஒரு வரம் நிகர் காணாத என் முதல்வன்தானே இரு பெரு பெருவடிவம் ஆகி இருந் சமர் புரிந்ததே போகை சிறிது வேலை எந்தை தன் படைக்கலங்கள் அவ்விருவோரும் காண ஆடலால் அமர் அது ஆற்றி வெவ்வுருவாகத் தம்பால் மேவர விதித்த எல்லாம் செவ்விதின் வீட்டும் திரும்பிய திரலோர் தம்பால் திரும்பிய படைகள் தங்கள் செய்கையால் திரிந்த அண்டம் பெரும் புவி அகல்வான் நேமி பிளம்பரை பிறவும் தொல்லை வரம்புறுமாறு நல்கி மாற்றல பக்கம் மல்லாரும் பெறல் உயிர்கள் முற்றும் அருள் செய்து போனன்றே தின்திறல் மொயம்பன் விட்ட சிவன் படை மீடல் ஓடும் அண்டலன் விடுத்த தொல்லைப் படையுமாங்கு அவனை நின்ன கண்ட நரமர கைதவன் இதனும் வெற்றி கொண்டிலன் முடிவன் இன்னே குறைந்தது எம்மிடரும் தாங்கரின் யுபங்கள் காணான் பாய் பறித்தொகுதி காணான் தாங்களில் தேர்கள் காணான் தான் அவப்படையும் காணான் ஆங்கு அவை முடியத்தானே ஆயின தன்னை கண்டான் ஏங்கினன் அவனன் இறங்கி மற்று இணைய சொல்வான் மூண்டொரு கணத்தின் எல்லாம் முடிப்பவன் படையும் நேர்போய் மீண்டுள்ளது என்னின் விடுத்திடமமேல் ஒன்றுண்டோமாண்ட நிகம் முற்றும் வரியனாய்த் தமியன் நின்றேன் ஈண்டி இனிச் செய்வது என்னி ஓர் சூழ்ச்சி கொண்டான் மாயத்தானெய்தும் நிற்கின் மலைவதும் செயலன்றென்னா மாயத்தான் அருவம் கொண்டு வல்விரைந்து எழுந்து சென்று காயத்தானாகி நிற்பக் கைதவன் வெறுவித் தோன்றா காயத்தான் உடைந்தான் என்றே ஆர்த்தன கணங்கள் எல்லாம் விடலை விண்ணெழுந்த காலை மே வளர் தொகையை எல்லாம் முடிவு செய்கென்று வஞ்ச முரட்படை அவுணர் தூண்டின் அடுமது நமையும் என்ன அதற்கு முன்னளக்கராற்றை கடிதி நிற்கடந்தான் போல கதிரவன் கறந்து போனான் மைப்புயல் மேனி தீயோன் மறைந்தது வள்ளல் காணா இப்பகல்தானும் கள்வன் இறந்திலன் இந்து வல்லே தப்பினியான் செய்யத் தகுவதென் உரைத்திரேன்ன ஒப்பரும் தொழுது சொல்வார் வந்து எதிரவுணர் தானை மாண்டன தமியன் நின்றான் சிந்தினன் கறந்து போனான் இனிவரும் திரளோரில்லை அந்தியும் மணிகிற்றம்மாணிகமும் யாமும் மீண்டு கந்தனை இறைஞ்சிக் காலை வருவதே கடமை தென்றார் இனிய தன் துணைவர் இன்ன கூற வினவினோன் முருகவேளடி காணும் நினைவு கொண்டிடலும் விண்ணிடை நின்ற தினகரன் பகைஞன் இன்ன தெரிந்தான் முன்னை வைகளின் முறிந்தனென்றே பண்ணும் ஓர்வசை பறந்ததுமன்றி பின்னும் இப்பகல் பிழைத்தனன் என்றால் என்னை யாவர்களும் எள்ளுவர் மாதோ தொக்க போரில் வெறுவித் தொலைவோரை தக்கதுவோர் துணைவர் தந்தையர் தாயர் மக்கள் பெரும் மரப்பர்கள் என்னின் மிக்குவுளார் இகழ்தல் வேண்டுவது அன்றே இன்று நென்னலின் எரிந்துளனென்றால் வென்றி மண்யனை விகுண்டு துறக்கும் துன்று பல் கதிரினைச் சுழி தொல் சீர் பொன்றும் எந்தை புகழும் தொலைவாமால் யாதுவோர் துன்னலரிதிர்ந்திடு நின்று காதலே வலிகடந்திடு சூழ்ச்சி நீதி அதுவும் நேர்ந்திலது என்னில் சாதலே தகுதி சாய்ந்திடல் நன்றோ வருந்து நின்று எதிர்மலைந்தனன் என்றும் இருந்துலானிவன் எனும் பழிகோடல் பொருந்தல் அன்று புனர்வெண்ணினும் மாற்றி விரைந்து மாற்றலறை வென்றிடல் வேண்டும் முன்னம் நின்றொரு முரட்படை தன்னை இன்னல் எய்தும் வகையே புதும் எண்ணின் அன்னதற்கெதிர் அடும்படை தூண்டிச் சின்னமாகவது சிந்துவன் வீரன் இறந்தனன் பொருது இருந்தனன் என்னா பரந்தலைச் செருணர் பன்னுரை இன்னே மறைந்து நின்று ஒரு வயப்படை தூண்டிச் சிறந்தவென்றி கொடு சென்றிடல் வேண்டும் செய்வதப்படை செலுத்துவன் என்னின் அவ்வனைத்தும் அமராத்தொலர் தம்பால் செவ்விதூற்று உயிர் செலுத்திடல் என்றே வெவ்வுருக்கள் கொடுமேவதல்ல பண்ணவப்படை படைத்திடும் கோலம் என் நலன் தெரியின் ஏற்றன தூண்டி துண் என தொலைவு சூழ்ந்திடும் யானும் விண்ணகத்துறள் வெளிப்படுமாதோ வெளிப்படில் செருணர் விண்ணினும் வந்தே வளை தீகல் புரிவர் மாறு அமர் செய்தே இளைத்தனன் பொறவும் இன் இனி ஒல்லாது ஒழித்து முன் பகலின் ஓட ஏ ஏனச்செருனர் இன்று உடி நன்னி ஆயதொல் உணர்வு அனைத்தையும் வீட்டி வீயும் ஈற்றினை விளைத்திடுகின்ற மாய மாப்படை விடுத்திடல் மாட்சி என்று சிந்தைத்தனில் இன்னன உன்னி அன்று மாயவள் அளித்திடுகின்ற வந்திர்படையை வல்லை எடுத்தே புந்தொழில் குரிசில் பூசனை செய்தா நெறிகொள் முப்புலனில் நெஞ்சினில் யாரும் அறிவரும் பரிசின் அண்டலர்தம்பால் குறுகிமை உணர்வு கொண்டு உயிர் மாற்றி எரி புனல் கடலுள் என்று விடுத்தான் விடுதலும் கொடிய வெம்படை வந்து அடையும் வண்ணம் மரிதற்கரிதாகி கடிது பாரிடக் கலந்து கணத்தின் படையை எய்தியது பாவம் அது என்ன இருங்கணத்தரை உள்வாள் மறுங்கு சேர்த்திய பயத்துணைவோரை நெருங்கு தார்புய நெடும் ஒருங்கு சூழ்ந்து உணர்வு ஒழித்தது மன்னோ ஆண்ட புன்னகரில் அண்டர்கள் அஞ்ச ஊன்றும் வில்லிடை உறங்கிய மால் போல் தோன்றும் மாயை படை தொல்லறிவுண்ணம் ஆன்றி யாவரும் மறிந்து கிடந்த மறிந்துளா தமது மண் உயிர் ஒவ்வி சிறந்த தன்வலி செயற்கரிதாக அறிந்து மாயை படை ஆகுல மூழ்கி எரிந்து நேமி இடை எண்ணியது என்றே ஓலமிட்டு உலகமுட்கிட ஊழி காலின் வெருருவு கை கொடுமாய கோல வெம்படைடைக் கொடுந்தொழில் கொண்ட ஆல காலமென ஆன்றுளது அன்றே வெள்ளம் ஆயிரம் மதியன் நும்பியன் உரை படைத்த பூத மள்ளரைத் தலைவர் தம்மை வயங்கெழு துணையினோரை நள்ளலர்கடந்த துப்பின் நம்பியை உம்பராற்றால் பொழியனையெடுத்து மாயப்படைக்கலம் போயிற்றம்மா போயது சூரன் மைந்தன் புந்தீன் கதிமேல் கொண்டு மாயிருநேமி ஆறும் வல்லையில் தப்பி அப்பால் தூய தென் புனலாயான்ற தொல்கடல் அழுவம் நண்ணி ஆயவர் தொகையை இட்டே அகன்றிடாது ஓம்பிற்று அன்றே நின்றுடு சூரன் மைந்தன் நிலைமை மற்ற இதனை நோக்கி பொன்றினன் வீரவாகு பூதரும் பிறரும் வீந்தார் குன்றமது என்றால் மீளக் குறை புனல் வேலை ஆழ்ந்தார் நன்று நம் சூழ்ச்சியான் அண்டரும் களிப்பின் மேலோன் அவ்விடை அகன்று வல்லே பின் தொடர் நெறியில் சென்று மியன் மகேந்திரத்தின் எய்தி என் திசை உலகம் போற்ற இறைபுரி தாதை தன்னை கண்டனன் இறைஞ்சி நின்று ஆங்கு இணையன கழறல் உற்றான் இன்றியான் சென்று பல்வேறு இருஞ்சமரியிப் பின்னர் வந்தொழில் புரிந்த வீரவாகுவை அவன் பாலோரை அன்றியும் பூத வெள்ளம் ஆயிரம் தன்னை எல்லாம் வென்று உயிர் குடித்து யாக்கை என்னல் கடலுள் உத்தேன் சிறிதனீ கவலை கொள்ளேல் சேனையும் யானும் ஏகி மறிகடல் எரியும் கால் போல் வளைந்து பாசரையைச் சிந்தி அருமுகன் தனையும் வென்றே அரியாயனோடும் விண்ணோர் இறைவனைப் பற்றினாலே ஈண்டு தந்திடுவன் என்றான் என்னும் வேலையில் எழுந்தன உவகையா புடைய பொன்னின் அங்கத மூட்டர நிமிர்ந்தன புயங்கள் மின்னுமாமணிக் கடகங்கள் நெறிந்து வீழ்கின்ற துண்ணுமாமையில் புடித்தன முறுவல் தோன்றியதே எழுந்து நின்றுடும் இரவிதன் பகைஞனை இமைப்பில் அழுந்தமார்புறத் தழி கொடுமடங்கள் ஏராற்றும் செழும் தனி பெரும் தவிசி இடையேற்றிய அச்சேயை குழந்தை நாள் எனத் தன்னையல் இருத்தினன் கொண்ட தந்தையாயினோ இனிது வீற்றி இருப்பதும் தமது மைந்தர்த்தம் குடிபறித்த பின் நன்றி மற்றண்டோ எந்தை வந்து நம் தொல்முறை போற்றலால் யானும் சிந்தை தன்னில் ஓர் எண்ணமும் இன்றியே சிறந்தேன் அன்று நோற்றதும் பற்பகல் உண்டரோ அதற்கா கொன்றை வேணியன் கொடுத்தனன் என்பது கொள்ளா சென்ற வார்த்தைகள் நிற்க இவ்வரசும் இத்திருவும் இன்று நீ தரப் பெற்றனன் ஐயையான் என்றான் என்று பல பலநயமொழி கூறி முன் சேரணி மாற்றியே புதுவதா வெளித்து துன்று பொன்முடி ஆதியா வார்கழல் துணையும் நன்றுதான் புனைந்து ஒரு மொழி பின்னரும் நவிழ்வான் முன்னம் நீ சொற்ற தன்மையே மூ இருமுகத்தோன் தன்னை வென்று வென்றாரதப்படையினைத் தடிந்து பின்னர் நின்றிடும் அமரரைச் சிறையிடை பிணித்தே என்னுடை பகை முடிக்குதி காலையே என்றான் என்ன அன்னது செய்குவனத்த என்று இசைப்ப மன்னர் மன்னவன் சமரிடை நுந்தனைமைந்த பொலாயனின் திருமனைக்கு ஏகெனப் புகழ பல்நெடும் கதிர்மாத்தலன் விடை கொண்டு படர்ந்தான் சூழியானை தேர்வரு பரி அவுணர்கள் சுற்ற நாழி ஒன்றின் முன் சென்று தன்கோ நகர் நன்னி வாழ்வின் வைகினன் இது நிற்கவன் புனல் கடல் உள் வீரர்கள் தேரியே எழுந்தவாறு அறைவான் வட பெருங்கிரி சூழ்பவன் தொல்பகை மாயப் படை விடுத்ததும் பூதரும் துணைவர்கள் பலரும் தொடையல் வாகுடை வீரனும் மயக்குரத் தூணீர் கடலுள் இட்டதும் மாங்கனம் சுரரெலாம் கண்டார் அண்டர் அது நோக்கியே வெய்துயர்த்து அறந்தை கொண்டுளம் பதைத்து ஆவலித்து அரற்றிமை குலைந்து கண் துளித்திடக்கலுள் துணா உலர்ந்து கைமறித்து விண்டிடும் படிமுகம் புடைத்து அலமந்து வியர்த்தார் இந்நல் இத்திரமாகியே அமரர்கள் இருந்து சென்னியாருடை பண்ணவர்க்கு உரைத்திடச் சென்றார் அன்னது ஆகிய பரிசலாம் நாடியே அவர்க்கு முன்னம் ஓடினன் உரை தெரிஞ்சினாரதர் முனிவன் அம்பு எனும்படி கால்விசை கொண்டு போயறிவன் இம்பர் ஆகிய பாசறை கண்ணுறும் எந்தை செம்பதங்களை வணங்கி நின்று அஞ்சலி கோமகன் தன்மனம் துளங்கு உரைப்பான் சூரன் மாமகன் கரந்து மாயப்படை துறந்து வீரவாகவும் துணைவரும் வெங்கணத்தவரும் ஆறும் மால் வீட்டியே அன்னதால் அவரை வாரிநீர்க்கடல் உய்தனன் சூழ்ச்சியின் வலியால் என்று நாரத முனிவரன் புகரலும் இமையோர் சென்று சென்று பதங்களை இறைஞ்சியே திருமுன் நின்று வீரர்கள் அழிந்திடு செயல்முறை நிகழ்த்த வென்றிவேலினை நோக்கியே என்பான் விளம்பும் கங்கை அன்னது போர்வாலிது ஆகிய புனல் கடல் போய் அங்கண் வைகிய மாயமாப்படையினை அழித்து வெங்கண் வீரர் மா அகற்றியே அணையவர் விரைவில் இங்கு வந்திடத் தந்தினி செல்கையனை இசைத்தான் செய்ய வேலினுக்கு இன்னது ஓர் பரிசினைச் செப்பி ஐயன் அவ்விடை விடுத்தலும் நன்றியனாக வெய்ய தீங்கதிர் ஆயிர கோடியின் பிரிந்து வையமேலிருள் முழுது உண்டுவல் விரைந்தது வே உமிழ்ந்தது கொடுவிடம் உமிழ்ந்ததால் அடுகூற்று உரு உமிழ்ந்தது செல்லினம் உமிழ்ந்தது எவ்வுலகம் வெறு பல்படை கலங்களும் உமிழ்ந்தது மிகவும் கருநடும் புகை உமிழ்ந்தது அங்கு உமிழ்ந்தது கனலே மின்னல் பட்டண முகில் இருள்பட்டன விசும்பில் துன்னல் பட்டண கார் இருள் பட்டன துன்னார் இன்னல் பட்டிடும் இருள்பட்டன வெறிமுன் பன்னல் பட்டண நேமி சூழ் தனியிருள் படலம் எரு நடுங்கியது அநிலமும் நடுங்கியது என்பால் கரு நடுங்கிய அளக்கரு நடுங்கிய கனக ஹிரிநடுங்கியது அரவினம் நடுங்கிய கிளர்த்தேர் அறி நடுங்கியது இந்துவும் நடுங்கியதம்மா அங்கி தன்படை கூற்றுவன் தன் தன்படை அணிலன் தூங்க வெம்படை அளக்கற்கோன் தன்படை சோமன் செங்கை படை மகபதி பெரும் பெரும்படை திருமால் பங்கையன் படை யாவையும் தொழுதுடன் பட அடிகள் விட்டிடும் வேற்படை எனப்படும் அலரி கடிது சேரலும் பானவர் வதனமாம் கமலம் நெடுது மா மகிழ்வு எய்தியே மலர்ந்தன நெறித்தீர்கொடிய தானவர் முகம் எனும் கருவிளம் குவியே இருந்த தானவர் நாளையாம் இரத்தும் என்று இருக்கை பொருந்தி மாதரை முயங்கினர் கங்குலும் புலர விரைந்து ஞாயிறு வந்தது என்று ஏங்க மின்னாரைப் பிரிந்தவானவர் யாவரும் சிறந்தனர் பெரிதும் இத்திரத்தினால் ஐர்ப்படை முப்புறத்து இறைவன் வித்த தீநகை போலவே வல் வல்விரைந்தோடி முத்திரத்திரு நேமியும் பிற்படமுந்திச் சுத்த நீர்கடல் புகுந்தது விண்ணுழோர்த்துதிப்ப செய்ய வேற்படை ஆ இடை புகுதலும் தெரிந்து மாயவல் படைக்கலம் ஆற்றவும் வெருவி மையல் வீரரை நீங்கியே தொலைந்து போய் மரிந்து மொய் இழந்தது தன் செயல் இழந்தது முடிந்தே ஆயகாலையில் எந்தை தன் படைக்கெதிரடைந்து தூய தென்கடல் இறையவன் வெருவியே தொழுது நேய நீர்மையா நும்முறை வணங்கி முன் நின்று காயம் உற்றவும் வியற்பழ ஒரு மொழிக் அந்தமில் வரம் அடைந்துடு சூரன் மைந்தன் மாயவள் வயப்படை தூண்டி நம் தம் வீரர் கணநாதரை எல்லாம் குந்திமேல் மயல் புணர்த்தின முன்னு உணர்ச்சி முடிவோர்த்தமை என்று தன் இடத்தில் இடுத்தன்மை புரிந்தான் அன்னது அத்துணையில் அப்பணி ஆற்றி என் இருந்து உளது அன்றே இருந்த மாயை படை எம்பெருமா நீ மருந்து போல் இவன் வழிப்படல் காணோ அறந்தை எய்தி அடல் வீரரை நீங்கி முறிந்து வீழ்ந்து இவன் முடிந்தது மண்ணோ தொடல் புனை சூரருள் மைந்தன் விட வரும் படையின் வெவ்வழி சிந்தியடவும் வன்மையில் அனங்க அவராலே இடர்படும் சிறியன் என் செய்வன் அம்மா வெண்திரல் பகைஞர் மேல் அமர் செய்ய வந்த வீரரும் மறிந்துணர்வு அற்றார் எந்த வேலை எழுவார் இவர் என்றே புந்தி நோய்க்கொடு புலம்பினன் யானும் முறுவலால் புறம் முடித்தவன் நல்கும் அருமுகே சொன்ன சுரத்தொகையெல்லாம் இறையின் மாற்றும் அமரி எண்ணி எது ஆடல் திறமது என்று நனி சிந்தனை சேதே வள்ளல் ஆயிடை பதிந்து கணத்தின் வெள்ள மோடுவிடு வீரர்கள் தம்மை நள்ளலான் மகன் அலிந்திடல் அன்னார்கு உள்ளமாங்கொலனவுன் நீந்தேன் ஆதிமைந்தன்னொகை தன்னை காதின் உய்குவன் எனக் கருதுற்ற பேதையன் புரி பிழைப்புய்வனுடோ ஏதும் இல்லை முனியேல் எனான் வாழுநே மீரை மற்றது கூறித் தாழும் எல்லை தளரேல் ஊழியின் முதல்வன் உய்திடும் ஒள்வேல் ீரையடைந்தது நடை தருகின்ற முன்னர் அவருணர்வுண்டமாயப்படையது நீங்கிற்று ஆகப்பதை பதைத்து உயிர்த்து மெல்ல மடித்துயிலகன்று தொல்லை வாலறி உறங்குகூட கடிதினில் எழுந்தாரங்கண் உதித்திடு கதிர்கள் என்ன புழை உறும் எயிற்றுப் பாந்தல் புல் எனச் சயிர்த்துக் கான்ற அழல் படுவிட மீச்செல்லாலமந்து வியர்த்து மாழ்கி கழிதுயிலடைந்தோர் வல்லோன் காட்சியால் அது மீண்டியேத எழுவது போல அன்னோர் யாவரும் எழுதல் உற்றார் சாரதக்கணத்துளோரும் தலைவரும் இலக்கத்தோரும் யாரினும் வலியரான எண்மரும் எவர்க்கும் மேலாம் வீரனும் எழுந்து வேலை மீமிசை பெயர்ந்து செவ்வேள் சீரடி மனம் கொண்டு ஏத்தித் தொழுதனர் சிறந்த அன்பால் வீடின உணன்மாயை விழிந்தன பவத்தின் ஈட்டம் பாடின சுருதி படிமகள் உவகை பூத்தாள் ஆடியது அறத்தின் தெய்வம் ஆர்த்தன யாவும் நாடிய முனிவர் தேவர் நரைமலர் மாறி தூர்த்தார் அன்னது ஓரமைதி தன்னில்லாருமா முகத்து வள்ளல் மின்னிவர் குடுமிச் செவ்வேல் விண்ணடை வருதல் காணு பன்னரும் உபகை பொங்கப் பன்முறை பணிந்து போற்றி சென்னியில் தொழுத கையார் எதிர்கொடு சென்று சூழ்ந்தார் சூழ்ந்திடுகின்ற காலை சூர்மகன் மாயை தன்னால் தாழ்ந்து உணர்வழிந்தாரும் தடம் புனல் புனரிவுப்ப வீழ்ந்ததும் மையன் வேளால் மீண்டதும் பிறவும் எல்லாம் ஆழ்ந்த தொல்லறிவால் தேரி அறிஞர்க்கும் அறிஞன் சொல்வான் அந்த மில் ஒளியின் சீராளர் முகம் படைத்த பண்பால் எந்த கண் நின்றும் வந்த இயற்கையால் சத்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெம்மான் கந்தனே என்ன என்னை கண்டுழக்கவலை நீ தேலன் பிணித்தமாயம் நலிந்திடையாங்களெல்லாம் துண்ணனறிவு இன்றி ஆகித்தொல் புனல் கடல் உள்பட்டேம் எண்ணாரும் படைகட்கெல்லாம் இறைவனி போந்தவாற்றால் உள்நிகள் உணர்ச்சி தோன்ற உயந்தனம் உயிரும் பெற்றே குன்றியிடையம்மை வீட்டிக் அன்றும் வந்து உணர்வு நல்கி அழித்தனை அதுவும் அல்லால் இன்றும் வந்து எம்மை ஆண்டாயாதலின் யாங்களுந்தேன் உந்தனக்கு உதவும் கைமாறு உண்டு கொல் உலகத்தென்றான் தூயவன் இணைய மாற்றன் சொற்றலும் மயில்வேல் கேளா நீயிர்கள் விழிந்த தன்மை நேடி ஏனிமலன் என்னை ஏயினன் அதனால் வந்தேன் யான்வரும் தன்மை நாடி மாயம்மதி இறந்தது அங்கன் வருதிரென்று உரைத்தது அன்றே நன்றியன தொழுது வீரன் நகை ஒளிமுகத்தனாகி பின்தொடர் துணையினோரும் பெருங்கணத்தவரும் சூழ சென்றனன் அணைய காலைச் சிறந்த வேல் படை முன் ஏகி வென்றிகொள்குமரன் செங்கை நீமி செய்யமர்ந்ததன்றே ஏ